வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்றி செய்தி சேவை மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி மாசி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் புயலால் பாதிக்கப்பட்ட தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதை அமைத்தல் பாம்பன் ராமேஸ்வரம் இடையே புதிய பாலத்தை திறந்து வைத்தல் மதுரை செட்டிக்குளம் இடையே நான்கு வழிச்சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் தஞ்சை வட்டாரங்களில் கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தனர் இளஞ்சியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க புதிய கட்டிடம் அமைச்சர் ராஜலட்சுமி திறந்து வைத்தாா் திருவாரூர் அருகே ரூபாய் மூவாயிரத்தி எழுநூறு லஞ்சம் வாங்கிய நெல் கொள்முதல் ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்திய செய்திகள் மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது பாகிஸ்தான் வசம் இருந்த இந்திய விமானி அபிநந்தன் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வாக்களிக்க ஓட்டர் ஸ்லிப் மட்டும் போதாது என்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை வாக்குச்சாவடிக்கு வரும்பொழுது கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் படைகள் எல்லைப் பகுதிகளில் நடத்தி வரும் துப்பாக்கிச்சூடு மற்றும் மோட்டார் குண்டு தாக்குதலில் இந்திய எல்லையோர கிராம மக்கள் காயமடைந்துள்ளனர் எல்லைப் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் பதற்றமான சூழல் மக்களை தேர்தலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோ தெரிவித்துள்ளார் இம்ரான்கானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானி நெட்டிசன்கள் ட்விட்டரில் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர் தேர்தல் காலங்களில் முஷ்ராப் செய்ததை இன்று மோடி செய்கிறார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்ஹான் தெரிவித்துள்ளார் ஒரு வாரத்திற்குள் ஐ எதிரான வெற்றியை அறிவிப்போம் என்று சிறிய அரசு படைகள் தெரிவித்துள்ளன சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் அளவு உலகம் அதிக பசுமையாக மாறியுள்ளதாகவும் இவற்றிற்கு இந்தியாவும் சீனாவுமே முதன்மையாக திகழ்வதாக நாசா தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரில் சோதனை முடிவில் ஆஸ்பட்டாஸ் இல்லை என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்திய தொழிற்சாலைகளில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதி ஆண்டுக்கான எஃப் வட்டி விகிதத்தை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் பூஜ்யம் புள்ளி பத்து சதவீதம் உயர்த்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதமாக அறிவித்துள்ளது சந்தை நேர முடிவில் மும்பை பங்கு சந்தைக் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் நூற்று புள்ளிகள் என நிப்டி எழுபத்தி ஒன்று என பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் உயர்ந்து பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பது புள்ளிகளாகவும் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல் நிலவரத்தை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டது விளையாட்டுச் செய்திகள் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணி கேப்டன் விராட் கோலி ஐ கிரிக்கெட்டில் அடிக்கும் ரன்கள் எடுக்கும் விக்கெட்டுகள் ஆகியவை உலகக்கோப்பை அணி தேர்வில் செல்வாக்கு செலுத்தாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பேட்ஸ்மேன்கள் சிக்ஸர் அடிப்பார்களே என்று நினைத்தாலும் விக்கெட் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் சிறந்த ஒரு ஸ்பின்னராக முடியாது என்று குல்தீப் யாதவ் தெரிவித்துள்ளார் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியில் தற்போது விளையாடி வரும் வீரர்களில் ரோஹித் சர்மா தவான் கோலி ராயுடு தோனி ஆகியோர் உலக கோப்பை அணியில் தங்களது இடத்தை உறுதி செய்துள்ளனர் பயிற்சியாளராக நியமித்துள்ளார் திரைச்செய்திகள் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் படத்தில் காமெடி வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு யோகிபாபுக்கு கிடைத்துள்ளது இயக்குநர் வசந்தின் சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படம் மும்ப திரைப்பட விழா இருபத்தி மூன்றாவது சர்வதேச திரைப்பட விழா புனே சர்வதேச திரைப்பட விழா சர்வதேச ஸ்வீடன் நாட்டு திரைப்பட விழாவில் தேர்வு செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது யுவன் சங்கர் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் மணிகண்டன் இயக்கத்தில் உருவாகும் ஆலிஸ் என்ற த்ரில்லர் படத்தில் நடிகை லைலா நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்